பாடம் இருபத்தி நான்கு குளிப்பு கடமையானவர் கடைவேதி போன்ற இடங்களில் நடந்து செல்லுதல் குளிப்பு கடமையானவர் இரத்தம் குத்தி எடுக்கலாம் தமது நகங்களை வெட்டலாம் தமது தலைமொழியை மழிக்கலாம் இதற்கு ஒழு செய்ய வேண்டும் என்பதில்லை என கூறுகிறார்